சத்குரு ஸ்வாமிக்கு குரு கருப்பியால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கண்ணனுடைய ஆணைப்பிரகாரம் கோவர்தன பூஜைக்கு செய்தேன் கோகுலத்துக்கு திரும்பின அந்த கோபர்கள் அந்த கோகுலத்தை இந்திரனுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்திவிட்டு கோபன் கிருஷ்ணனை நிந்தித்து அதை விசேஷ அர்த்த நேற்றுக்கே சொல்லியாச்சு அது க கிடைக்காத விஷயம் பார்த்துக்கணும் அப்புறம் அந்த சாம்பார்த்தகம் சொல்லப்பட்ட பிரளைய மேகங்களை அனுப்பிச்சு தானும் வந்து இப்படி வந்ததை பார்க்கும் விசேஷமான அர்த்தத்தை விளக்கமானதை பார்க்கணும் சுகர் சொல்கிறார் இப்படி இந்திரன் வந்து ஆக்யம் பிறப்பித்து பார்க்கும் பிறப்பித்தான் கட்டளைக்கிட்டான் பண்ண உடனே கட்டை ஒழுத்து விடப்பட்டது மேகங்கள் எல்லாம் அந்த வந்து அந்த பழையகாரத்திற்காக மட்டுமே உபயோகப்படக்கூடிய அந்த மேகங்கள் பெரிய சாம்பார் தகவனும் அது இருக்குது தேவதைகள் இருக்குது பெரிய கனத்தை பெரிய மழையால் அந்த கோகுலத்தை போட்டு வாட்டி வதச்சி எடுத்து விடுத்தும் மிகவும் தொந்தரப்பண்ணி எடுத்தும் மின்னல்கள்லாம் அப்படியே பளிச்சு பளித்து பளிச்சுன்னு ஒரே முளிர்கின்றன இடிகள்லாம் ஓயாமல் இடம் பெரிய முழக்கம் பே காத்து வீசுது நாற்பத்தி ஒன்பது அந்த காற்று தெய்வங்கள் கூட்டங்கள் ஏ ஒரு ஒரு கர்ப்பத்தை ஏழா வெட்டினான் ஏழை ஏழா வெட்டினான் அப்போ நாற்பத்தி ஒன்பது அதோ ஒன்னும் சேர்ந்தது ஒரிஜினல் அப்போ ஐம்பது ஆச்சு அப்படி ஐம்பது மேகங்கள் கூட்டங்கள் அது பெய் காத்து வீசுது ஆலங்கட்டி மாதிரி மழை பெய்யுது அந்த ஐராவதத்தினுடைய தும்பிக்க சைஸ் இருக்குமா மழை பெய்யுது பழைய காலத்துல எப்படி இருக்கும்னு அதை சொல்கிறார்கள் இந்த மாதிரி செய் சொல்றன் காஞ்சிருக்கார்கள் பாகவத்துக்கு காமிச்சிருக்கார் விஷ்ணுபுராணத்துக்கு அமைஞ்சிருக்கார் அப்போது பின்னால் இப்படி தூண் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய மழை பார்த்து மேகம் மேகங்களில் அப்படியே அவுத்துவிட மழை அப்படி ஒரு கூட்டு கொட்டுறது அப்படி மழை சென்னையில் பிற ஒழிஞ்சாலும் எல்லா ஜலமும் சமுதிரத்துக்கு போய் சொல்லணும் ஒருத்தரை சேர்த்து வைக்கமாட்டோம் எல்லாத்தையும் ஏன்னா இருக்கக்கூடிய எல்லா ஜலாசயங்கள் குளம் குட்டை ஏரி எல்லாத்தையும் விற்று இதெல்லாம் வீடு கட்டியாச்சு எல்லாம் அந்நியாயம் பண்ணிட்டாங்க அப்போது அந்த இடெல்லாம் ஒரே மழை ஜலத்தில் மழை ஜலத்தில் வீடுகள்லாம் பங்களாக்கள் மு முதக்கும் எல்லா ஜலமும் சமுதிரத்துக்கு போயிடும் அப்புறம் மறுபடியும் குடிப்பதற்கு ஜலம் இல்லாமல் கஷ்டப்படும் அப்படி ஆகிடுச்சு அப்படி வெள்ளத்தில் மூழ்கி போயெடுத்து போக்கூடும் மேடு பள்ளமே தெரியல இப்போ இருக்க குடிமருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் நமக்கு மெட்ராஸ் ரோடுகள் எப்படி வந்து மழை பெஞ்சால் மேடு பள்ளம் தெரியவே தெரியாது எங்கள் பள்ளம் எங்கே மேடு தெரியாது போவார்ப்பா அவன் டூ வீலரில் போனான்னு அவத்தெல்லாம் ஓம் தச்சது பிரம்மார்ப்பண மருத்துவாயும் ஆமாம் அதுவும் அவன் வந்து போகிறவன் என்ன பண்ணுவான் இதை வேறு மேன்ஹோரை திறந்து விட்டான்னா மேன்ஹோரில் அப்படியே நல்ல சௌக்கியமாக போய் விழுந்துருவான் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அவன் ரிட்ரீவ் பண்ணுறது கூட யாரும் இருக்காது சத்தமே வெளியில் கேட்காது அப்படியாயும் அப்படி ஆயிடுத்து அப்படியே இருக்குது ஏன்னா புத்தகம் புரியலேயே அப்படி ஆகிடுச்சு அப்போ மேடு பள்ளம் தெரியாமல் அப்படியே மூழ்கி போயிடுத்து பூமி பெரிய மழை பெரிய காற்று குளிர் நடுக்கமா பசுக்கள்லாம் கண்ணுக்குட்டிகளாம் என்ன பண்ணுவோம் அம்மா அம்மான்னு கத்துறது கோபர்களும் கோபிகளும் அப்படியே குளிரால கஷ்டப்படுறேன் எல்லோரும் வேறு யார் உன் பேச்சை கேட்டதான் என்ன பண்ணோம் அப்படின்னு அந்த கோவிந்தன் மலையப்ப சுவாமியை அப்படிப்பட்ட கோவிந்தனை சரணமடைந்தார்கள் அந்த கோவிந்தன்னா இந் இன்றைக்கும் என்றைக்குமே எந்த விஷ்ணு கோவிலையும் பார்த்தா ஒரு பேர் போராள் வச்சுக்கணும் நூறு பேரை பார்த்தன்னா மற்ற வைஷ்ணவ கோவிலும் எல்லோரும் கோஷம் போட்டதுலாம் இந்த பிராமணர்களை தவிர மற்ற பார்த்தா எல்லாம் கோவிந்த சப்தம் தான் ஒரே கோவிந்த சப்தம் தான் எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி அப்போ அந்த கோவிந்தன்தானே புட புடவையை சுரந்தது கோவிந்த நாமா புடவையை சுரந்தது அப்படி கோவிந்த நாமாவை கொண்ட இனிமேலாம் வரப்போகிறது கோவிந்த பட்டாபிஷேகம் அதுக்குள்ளேயே மலையப்ப சுவாமி கோவிந்திரும் அப்படி கோவிந்தனை சரணமடைந்தார்கள் அந்த அப்போ மழையால் கஷ்டப்பட்டு வாடி அப்படியே நடு நடுங்கிண்டு பல்லெல்லாம் டெலகிராம் அடிக்கிறது எல்லாம் வந்து தந்தி அடிக்கிறது அது மாதிரி அடித்து இருக்கக்கூடிய கோபர்கள் கோபிகள் குழந்தைகள் எல்லாம் தன்னுடைய தலையும் குழந்தைகளையும் மூடிண்டு மறைச்சுண்டு கோ பகவானுடைய திருவடிகளையும் சரணமடைந்தார்கள் பகவான கோபாலனை சரணமடைந்தார்கள் அந்த கோகுல வாசிகள் கோபாலனையே சரணமடைந்தார்கள் மேலே பதிமூணாவது ஸ்லோகத்துலேருந்து பார்ப்போம் கிருஷ்ண கிருஷ்ணா மோகலம் பிரோ ராத்துமர் தேவ குச கிருஷ்ணமா டுநாலம் பிரோ ராத்துமதி குப்பர்ஷனியேத்தனீட்சிர ஷிலாவர்ஷனேத்தனம் பகவன் மேன குப்பிர அப்படி உல்வணம் வஷம் அப்பணம் வஷம் அதிவாகே விகத்தை அஸ்மே விகத்தை அமே இசா வஷதி அப்படி உல்வணம் வஷம் அதிவா ஷிலம் கே விகத்தை அபிர் இந்திரோனாசி ஆமோ சாரேசமான மௌரிஷே நமதந்தமாக தவிதம் சமக்கு ஆமயே சாரியோகேஷ மவுரிஷேம் நிமந்தமாக நகி சத்யுத்தம் சுராணம் ஈசவிஸ்மய மோசங்க பிரச உபல்பி சாவயுத்தம் சுராணம் ஈசவிஸ்மய மோசங்கச்சம் மன்னரிக்கோய விரிதா தரம் மன்னரிக்கோய விரா ஆகேன ஹ்ப்போனம் ததாரலிலையாஷ்ண தாக்கால ஏகேனாச்சலம் ததாரலீலையா தரானால ஜயவரீ ஜை கிரிதாரி லால கீ ஜ பத்தொம்பதாவது ஸ்லோக்கம் மருடிமா பதிமூணுலே மருடி மூலத்தி சேவிப்போம் கிருஷ்ணமாபா பிரபோ தாத்துமரிசிவா குபித்தி வக்திலேத்தீட்சே கிபிரஷனேத்திரிஷவான் ரே மே நீகவன் மேனே குப்பைக்கம் ஹரிம் லாவர்ஷனேத்தீட்சேரீகே கபிர அப்பணம் வஷம் அதிவா சிலாமோசரிஷதி அப்பவுணம் வஷம் அதிவா சுயே விகத்தை அமிரி இந்திரோனம் சேத்மோகேன சாரையேகேசிநோரிஷேசி மதம் தமா தமய சாரைய மௌியதிரிஷே சிமதமாக திற பிரிம் சம ஆமயே சாரையேசி மௌரிஷே சிம்மந்தமாக நி சயுத்தம் சுர நகி சூரணீச விஸ்மோ சாபங்க பிரசாய்ப்பி சார் புராணமீஷவிஸ்மய மோசங்க பிரசம் உபக்கல்பம் மன்னரிக்கம் கோபாய்மோகேன ஓஜமே தாஹித தச்சரம் மன்னரிக்கோத்மோகேன ஓஜமே ஏகேனிலிருஷ்ணா கமிவா துக்வா ஏகேன ஹஸ்தேன் கோவர்தனா கிருஷ்ணா பாலகிரிதாரி லாலு கீஜை கோவர்தன கிரிதாரி லாலுதா கோவர்தன கிரிதாரி கிரீ ஜெயம் பதிமூணே அர்த்தம் பார்ப்போம் வழக்கத்தை பார்ப்போம் இப்படி கோப்பர்கள் கோபிகைகள் எல்லாரும் அந்த மாடுகள் கண்ணுக்குட்டிகள் இருக்குது குழந்தைகள்லாம் இருக்குது தலையை மூடினார்கள் காற்று வீசுறது இப்படி ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா பக்தர்களுக்கு எல்லா விதமான தெய்வ அனுகிரகத்தை பாக்கியத்தை அதிருஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஏ பிரபு பக்தவத்தலாம் ஒன்றையே நாதனாக கொண்ட ஒன்றே தலைவனாக கொண்ட ஒன்னே ஈஸ்வரனாக கொண்ட கோகுரத்தையும் எங்களையும் கோபம் கோபம் வந்திருக்கக்கூடிய தேவேந்திரன்றதை காப்பாற்று தேவேந்திரனுக்கு கோபம் கொடுத்து தேவேந்திரனுடைய பூஜை நின்று போச்சு இந்திர யாக நின்று போச்சு அதனால் தேவேந்திரன்னை எங்களை வந்து காப்பாற்ற வேண்டும் தேவேந்திரன் எங்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி கூக்குரல் இடுகிறார்கள் ஓலம் இடுகிறார்கள் அப்போ ஆலங்கட்டி மழை சிலா வருஷன்னு அப்படி ஆலங்கட்டி மாதிரி பெரிய பெரிய ஐஸ்கட்டி மழையாக பேசும் ஆலங்கட்டி மழை ஐஸ்கட்டி மழை எப்படி வளரும் ஒரு தாரை யா பெரிய யானையினுடைய தும்பிக்கே பெருசு ஆண் யானையினுடைய தும்பிக்க அதை விட அதுவும் ஆஃப்ரிக்கா தேசத்தில் இருக்கக்கூடிய யானை பெருசு இதுவோ தெய்வீக யானை ஐரா வருது அதனுடைய திம்பிக்கு எவ்வளோ பெருக்கு இருக்கும் பெரிய பெரிய தூண் மாதிரி இருக்கும் அப்படி சைஸ் இருக்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஐஸ் கட்டியாக இருக்கக்கூடிய பனிக்கட்டியாக இருக்கூடிய ஆலங்கட்டி மழையால் வருத்தப்படுறோம் கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் படுத்தப்படுறோம் அதனால் நினைவில்லாமல் இருக்கக்கூடிய கோகுரத்தை சர்வஜனான அந்த கிருஷ்ணன் பார்த்து கோபம் கொண்ட இந்திரனுடைய செய்கைங்கிறத புரிந்துண்டார் தெரிந்து கொண்டார் தன்னுடைய யாகம் நம்மால் கெடுக்கப்பட்டது நிறுத்தப்பட்டதுங்கிறத தெரிந்து கொண்டார் இந்திரன் வருஷ ருத்து இல்லாத காலத்தில் அதிகமாக காற்றும் ஆலங்கட்டி மழை கடுமையான மழையை நம்ம வந்து நாசம் பண்ணுவதற்காக அழிப்பதற்காக ஒழுகிறான் அதாவது அப்படின் இல்லாத காலத்தில் அதிவாதம் அதிகமாக காட்டுக்கொண்ட சிலாமையும் ஆலங்கட்டியோடு அபத் அப்பத் அபர்த்து அபற்பத்தி உல்பனம் அதி உல்பனம் அப்பத்வரத்து அப்ப அதி உல்பனம் அப்பற்பூ அதி உல்பனம் வருஷ ருத்து இல்லாத காலத்தில் அதிகமாக கடுமையாக இருக்கக்கூடிய மழைய நம்ம நாசம் பண்ணுறதாக பண்ணணும் அப்பத்வருத்து அப்பத்வருத்தூ வருஷ ருத்து இல்லாத காலத்தில் அதி கடுமையான மழையன் வருஷத்தை நம்மளை வந்து முடிப்பதற்காக அழிப்பதற்காக பொழிகணும் இதற்கு தகுந்தபடியும் பதிலை அதை பிரத்தீகாரன் என்னுடைய சாமர்த்தால் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் அதுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு என்னுடைய சாமர்த்தியத்தில் பண்ணுறேன் பிரதீகாரம் பதில் மூடத்தனத்தால் லோகாதிபதிகள்னு நினச்சிட்டு கூடிய இவருடைய இவர்களுக்கு சீமரம் இவர்களுக்கு வந்து ஐஸ்வர் கர்வம் சீமரத்தை அதால் ஏற்பட்ட அஜானத்தை அடக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் சத்துவகுணம் கொண்டவர்களான தேவர்களுக்கு நாம் தா தான் லோகாதிபதிகள்னு கர்வம் ஏற்படுவது சரியில்லை அசத்துக்களுக்கு என்னால் ஏற்படக்கூடிய மானப்புறவு சர்வ அனர்த்தங்களுக்கும் ஒழிய காரணமாக ஆகியிருக்கும் மற்ற அதாவது அசத்துகள் இருக்கார்கள் அவர்களுக்கு என்னால் ஏற்படக்கூடிய மானப்புறவு எல்லா விதமான அனர்த்தங்களும் தீரணும் ஒழிய வேண்டும் நீங்க வேண்டும் நீங்க வேண்டும் அப் நீங்க வேண்டுங்கிற காரணத்துக்காக ஆகியிருக்கு அதனால் என்னையே நாதனாக கொண்ட என்னையே தலைவனாக கொண்ட என்னை சரணமடைந்த என்னை சேர்ந்ததான இந்த கோகுரத்தன் என்னுடைய யோகபலத்தால் என்னுடைய சக்தியால் என்னுடைய அந்த பராக்கிரமத்தால் காப்பாற்றணும் இந்த என் பதத்தம் இது என்னால் எடுக்கப்பட்டது ஏன் என்னுடைய ஜனங்களை நான் காப்பாற்றுவேன் காப்பாற்றியாகணும் பண்ணுறேன் கிருஷ்ணன் இப்படி சொல்லி கோவர்தனம் அலைய ஒரு சின்ன குழந்த நாய்க்குடி மழை காலம் பார்த்தா தெரியும் அவங்களுடைய வீடை வீடு தனி வீடாக இருந்து எல்லாம் சுற்றி இதெல்லாம் பூமியெல்லாம் இருந்தால் இல்லை பூமி பூமியில் இருக்கிறது க கிராமங்களையும் பார்க்குறாங்க அது மழை வந்த அது வந்து வெள்ளையாக அப்படி வரும் கிரே கலரில் வரும் நாய் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு சின்ன குழந்த அந்த நாய்க்குடைய பிடிப்பதுக்கு ஏதாவது கஷ்டப்படணுமா அப்படி கண்ணன் வந்து சின்ன பிள்ளை எப்படி நாய்க்குடையை தூக்கி கொடையாக பிடிக்கிற மாதிரியும் பிடுங்கி விளையாட்டாக ஒரு கையால் தூக்கி பிடித்தான் அந்த கோவர்தனை மறைத்த அதனால்தான் கிரிதாரின்னு பேர் வாங்கினேன் வரமா பார்த்தன் பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் பார்த்தேன் கிருஷ்ணகிருஷ்ணா அப்படின்னு கூப்பிடுறாரு பக்த ரக்ஷகா ஏ பிரபோ பக்தர்களும் மிகவும் ஈடுபாடு கொண்டவன் பறிவு கொண்டவன் கருணை கொண்டவன் அன்பு கொண்டவன் இந்த கோகுலம் ஒன்றையே அண்டியிருக்கிறது கோபம் வந்த தேவேந்திரன் அவனுக்கு வந்து தனக்கு பூஜை நின்று போச்சுங்கிறதுனால கோபம் வந்து எங்களை வந்து அழிப்பதங்கிறதுக்காக மழை பெய்யணும் எங்களை காப்பாற்று தேவேந்திரன் காப்பாறு கல் மழையாக போயிருக்கும் பனிக்கட்டி மழையாக போயிருக்கும் அடிப்பட்டு உணர் உணர்வு இருந்திருக்கக்கூடிய கோகுலத்தை பார்த்த கண்ணன் இவர்களுக்கு கேட்டுக்கொண்டதை பார்த்து கோபம் கொண்ட இந்திரனுடைய செயல்கிறது புரிந்து கொண்டான் தெரிந்து கொண்டான் அப்போது தனக்காக செய்ய வந்த அந்த யாகமானது என்னால் தடைப்பட்டவனு அவனுக்காக செய்ய வேண்டிய அந்த யாகம் பூஜை ஆராதனை மரியாதை தன்னால் என்னால் தடைப்பட்டது ஒன்று இந்திரன் வந்து கோகுலத்தை அழிப்பதற்காக மழை பருவம் இல்லாத அப்பத்வர்த்தி அப்ப அச்சி உள்வனும் அப்பற்பு மழை பருவம் இல்லாமல் அதி உல்பனம் ரொம்ப கடுமையான பேய்காற்றோடன் இப்படி சத்த குணம் போன் இருக்க அதிகமாக இருக்க வேண்டிய தேவர்கள்ட்ட தானே ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு கர்வம் ஏற்படுவது சரியில்லை அப்போது இவர்கள் கர்வம் ஏற்பட்டால் அதை வந்து சரி பண்ண வேண்டியதையும் இவன் வந்து எல்லாருக்கும் தடை பண்ணும் ஈஸ்வரன் ஈஸ்வரேன் பரமாத்மா நாராயணன் அப்போ தான் வந்து அவனுக்கு கடமையாயிடும் அதனால் இந்த கர்வத்தை அடக்கணும் ஒவ்வொருத்தருக்கு அந்த மாதிரி கர்வம் அடத்திது அப்போ சத்தம் குணம் அதிகமாக இருக்க வேண்டிய தேவர்கள்ட்டேன் ஆனால் ஈ சுரண ரஜோ குணமான சம்பந்தமான கர்வம் வந்தது சரியில்லை தப்பான வழியில் போகக்கூடியவர்களுடைய மானத்தை கர்வத்தை அபிமானத்தை அடக்கணும் அதை வந்து கொலைக்கணும் அதை முடிக்கணும் அப்போ தான் அவர்களுக்கு வந்து சாந்தி ஏற்படுவதற்கு உபயோகமாக இருக்கும் அப்படி என்னையே அண்டு என்னையே சரணமடைந்து என்னால் காப்பாற்றப்பட வேண்டிய இந்த கோகுலத்தை என்னையே சரணமடைந்து என்னால் காப்பாடப்பட இந்த கோகுலத்தை அந்த பசுமாடுகள் என்ன பண்ணும் வாயால் சொல்ல முடியுது அப்படியே கண்ணை விட்டு நிற்கிறது அப்படி என்ன யோக சக்தியால் காப்பாற்று இதுதான் என்னுடைய கொள்கை இதுதான் என்னுடைய ஒரு விரதம் இது என்னுடைய விரதம்னு சொல்லி அப்படி முன்னாடி சொல்லிக்கானேன் அப்படின்னா இங்கே வால்மீகிராமனை சொல்லுக்கானேன் என்ன பீஷ்ண சரணாகும் சகரதேவ பிரபன்னா ஏதவாஸ் புரியாஜனே அபயம் சர்வபூதே அபியோ ராம் ஏ தத் அந்த பீஷ்ண சரணாகும்போது நாலு பேரோடு வந்து நிற்கிறார் அந்த சமுத்திரத்தினுடைய வடக்கரைஞர் அங்கே எங்கே ராமர் எல்லா வானர சைனிகளோட இதை கூடாரத்தில் இருக்கார் அவங்க அப்போது அங்கே சொல்கிறார் ஒத்தன் வந்து ஒரே ஒரு தடவை என்ன சரணம் நான் ராமா ஒன்றை சேர்ந்தவன் நான் ஒன்றை சேர்ந்தவன் சொன்னால் போதும் ஒன்று சரணமடைங்க சொல்ல உன்னை சேர்ந்தவன் கொல்லியும் தன்னை காப்பாற்று காப்பாற்ற வேண்டும் வேண்டிக் கொண்டால் அவனுக்கும் எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் எல்லா பிராணிகளுக்கும் பயம் ஏற்படாமல் அபயத்தை கொடுக்கிறேன் ரட்சிக்கிறேன் இது என்னுடைய சன்கல்பம் சொன்னால் ஏன் வால்மீகிராமணத்தின அதாவது பதினெட்டார்த்தியம் அதை இது வீட்டத்திறனாக அதில் யுத்தகாண்டத்தை சொல்கிறேன் சக்ர தேவ பிரபன்னாய் பிரதிகாஜனம் அபயம் சர்வபூ தே அப்படி சொன்னதுனால ஏற்கனவே சொன்னான்னு அந்த நாராயண அந்த ஸ்மிருத்தியிலே சொல்கிறோம் அதனால் ஒரு தடவை சேர்ந்த நான் காப்பாற்றப்பட வேண்ட போகிறோம் என்ன யோக சக்தியால் காப்பாற்றுவேன் காப்பாற்றணும் இப்படி சொன்னோடனே சொன்ன கிருஷ்ணன் நாய்க்கோடை பூண்டு பூண்டு மாதிரி இருக்கிற நாய்க்கோடை மழை பஞ்சப்பறம் இருக்கும் அந்தந்த பூமியில் பழச்சுருக்கும் வெள்ளையா சாம்பார் கடல ஒரு குழந்தை தூக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்படுவானோ அப்படியே அந்த மாதிரி அனாயாசமாக ஒத்த கையால் கொடையாக தூ தூக்கி ஒத்த கையால் கோவர்தன மலையை விளையாட்டை தூக்கி அப்படி கொடை மாறி பிடிக்கும் அப்படி கண்ணன் நாய் நாய்க்கொடை பூண்ட எப்படி ஒரு சின்ன குழந்த ஒரு சிறுவனை வந்து பிடுங்கி தூக்கி வைப்பானோ அப்படி கோவர்தன மலையும் கீழே கையை கொடுத்து தூக்கி அப்படி ஒரு கொடை பிடிக்கிற மாதிரி பிடித்தான் மேலே அகலமாக இருக்கும் கீழே குருவிருக்கும் அப்படி இருக்கிற மாதிரி அப்பவுமே இங்கேயும் மலைகள் இருக்கிறத பார்த்தனா அடிதவள அடி அடிவாரங்கள் கீழ்த்தா தரைகள் கீழ்வாரங்கள் அடிவாரங்கள்னால் பெருசாக இருக்கும் செக்கம் ஃப்ரெண்ட்ஸ் செக்கம் ஃப்ரெண்ட்ஸர் பெருசாக கும்பி இருக்கும் அந்த மாதிரி கொடையை பிடிக்கிற மாதிரி கொடையை தூக்கி பிடிக்கிறாப்புல பிடித்தான் கோவர்தன முடியும் பத்தொம்பதாவது இருபதுலேருந்து இருபதாவது ஸ்லோகத்தில் மேலே பார்ப்போம் இந்த இடத்துல தான் கோவர்தன கிரிதாரி ஒரு கோஷமாக நம்ம பண்ணுறோம் கிரிதாரிங்கிற நாமாக அவனுக்கு கிடைத்தது அத்தக பகவான் கோபான் கே அம்ப தாத்தபோகா எத்தோபோஷம் விஷத கிரிகர்த்தம் சகோதனாக அத்தக பகவான் கோபான் ோோ ோபோஷம் விஷதம் தகோனா நோ மதத்தி பாத்தனே வாத்தவயம் பத்தம் கீதம் கிவா நோ மதத்தை திருத்தே வாத்தவம் தாணம் கீதம் கிவா தீவிசு கதம் கிருஷ்ணஸ்வாமானவகவகாசம் சனன யவகம் சனனோஜீவினியம் சுகாப்பேட்சா ஹிவ் வஜவாசி வீட்சமாணோரவ் சப்ஹம் நிறுத்து திருட்டு வகாப்பேட்சா சுக அப்பேட்சா க்ஷு திருட்டு வக அப்பேம் வஜவாசி வீட்சமாணோவ் சப்தா கிருஷ்ணயோகாநுபவம் தம் நிஜம் இந்திரோ அதிவிஸ்மிதான் நிஸ்தம்ப ப்ரஷ்டசங்கல்பான்மேகான் அந்நாரயத்தீம் கிருஷ்ணயோகானுபாவம் தம் நிஜம் இந்திரோ அதிவிஸ்மிதான் நிஸ்தம்பம் ஸ்லோகம் பத் இப்படி சங்கல்பட்டுக்கொண்டான் சொன்னான் பத்தொம்போதில் அந்த கோவர்தனகிரிய நாய் கொடை பிறந்து தூக்குற மாதிரி அவர் கொடையை தூக்குற அப்புறம் குரு கையால் தூக்கி குடித்தான் அதுதான் ஏழு மலையாக இப்போ திருப்பதியில் இருக்கும் அத்தாக பகவான் கோபான் ஏ அம்ப தாத்த பஜோகதான் எத்தோ பஜோஷம் விஷத கிரிகர்பம் தகோதன கோபான் ஏ அம்ப தாத்த ஷம்சத்தம் சகோதன நிறிவ காரியுமே திராணம் ஹீத்தம் சிவா திவிஷுகம் கிருஷ்ணஸ்வீரம்திரஜாபீவன தமிஷுக்கோர் கிருஷ்ணஸ்வசவகம் சனனோஜீவனாப்பேட்சா் உதவாதி வீஷமாதவ சப்தே க்ரே திருட்டியம் சுக அப்பேட்சா் ரஜவாதி வீட்சமாணோவ் சப்த்தம் நாச்சரத் பதாத்து கிருஷ்ணோத்தை தம் நஜம் ஈந்திரோதிஸந்தோ பரிஷல்பாஷா கிருஷ்ணோவ் தம் நஜம் இந்திரம் அதினா நோம்போ நம்பம் போசல்பான் மேகா சன்வாரய்தி அர்த்தம் சொல்லணும் இருபத இருபத்தி நாலு மேல பாக்கம் கிருஷ்ணா